ஸ்ரீரராச்செயல் வாம்பூல் சீர்கபிய என் புகழ் அருள்மிகு காலதீஸ்வரன் ஸ்ரீ வரதராஜ பெருமள் திரு கோவில் நிர்வாகிகளே கோவில் கைங்கரியார்த்திகளே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் ஸ்ரீ மயூரகவிய அருளி செய்த ஸ்ரீ சூரியசலகம் தொடர்பு உன்னியாசத்தின் இன்றைய உபயதாரர்களான திரு ஏ ரங்கநாதன் திரு கே வைத்தியநாதன் அவர்களே திரு கே சேகர சேட்டியார் அவர்களே இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் இன்று பத்தொன்பதாவது ஸ்லோகம் பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன் மாகான் கிளானிம் பிரணாளிம் மிருதுருதி தயேவ அப்ரவிஷ்டோ அகிலோக்கம் लोकाँ परम यस्तदाख्यार्तमेव लोकालोकद्या ऊर्धंड अवकाशा अवधि स्थापनो इदले सले சூரிய பகவான் மிகுந்த ஒளியோடு உஷ்ணத்தை தகிப்பதில்லை என்ற கருத்தை சொல்றார் அதாவது பாதாள லோகத்துக்கு அவருடைய கதிர்கள் இவ்வளவு உஷ்ணமா போய் சேர்றதில்லை அடுத்தாப்புல மேல் உலகங்களை வந்து சரியா உச்சி மாறி போய் கொளுத்துறதில்லை சில உலகங்களுக்கு நம்ம ஒளி போகக்கூடாது அது அவங்களுக்கு தாங்காது அப்படின்னு கருணையினாலே அவர் தன்னுடைய ஒளி வீச்சினை வரையறுத்துக் கொள்ளுகிறார் அப்படின்னு ஒரு கருத்து இதுல சொல்றார் விஷ்ணு புராணத்தில நாரதர் சொல்றார் ஒரு இடத்துல பாதாளலோகத்திலே சூரியனுடைய கதிர்கள் எப்பொழுதுமே மாலை வெயில் போல இருக்குதுன்னு சொல்றார் இதுல இந்த ஸ்லோகத்துக்கு விளக்கம் எழுதினவர்கள் பாதாள லோகத்துக்கு சூரியனுடைய கதிர்கள் போறதே இல்லைங்கிற மாதிரி ஆனா உண்மை என்ன அப்படின்னா சூரியனுடைய வடிகட்டப்பட்ட கதிர்கள் போகின்றன பில்டர்டு ரைஸ் அதாவது மதியானம் பன்னெண்டு மணிக்கு அங்கே வெயில் அடிக்கிற போது இங்க கூட வெளிச்சம் இருக்கும் அது வந்து வெயிலுடைய நேரடி தாக்கம் இல்லை பிரதிபலிப்பு வெளிச்சம் அது அது மாதிரி ஓரளவு அங்கே வெயில் போகுது மயூரகவி என்ன சொல்றார் பாதாளலோகத்துக்கு சூரியனுடைய கதிர்கள் ஏன் போறதில்லை அப்படின்னா அது நாகலோகம் அங்க இருக்கிற பாம்புகள்லாம் தாமரத்தண்டுகள் போல ரொம்ப மெல்லிசா பலவீனமா இருக்கின்றன அவைகள் மேல நம்ம உக்ரமா வெயில் அடிச்சோம்னா அது வந்து செத்து போயிடும் பாவம் என்று இரக்கத்தினாலே பாதாளலோகத்துக்கு நாகலோகத்துக்கு சூரியனுடைய வெயில் உக்ரமா சென்று தாக்குறதில்லை அடுத்து மற்ற லோகங்கள்ல ஏன் உக்ரமா தாக்குறது இல்லைன்னா அந்த உலகங்கள்லாம் அப்படியே விண்டு உடைஞ்சு போயிடும் தாங்க முடியாம உஷ்ணம் அதனால அங்கெல்லாம் தன்னுடைய கதிர்களை வரையறுத்துக் கொள்கிறான் இப்படி எங்க உக்ரமா வீசணும் எங்க உக்ரம் இல்லாம இருக்கணும்னு ஒரு வியவஸ்தை அமைத்துக்கொண்டு நன்மை செய்யும் நோக்கத்தோடு ஒலிக்கதிர்களை வீசும் அந்த சூரியன் தன் கருணையினாலே உங்கள் அனைவரையும் காக்கட்டும் அப்படின்னு மயூரகவி இந்த ஸ்லோகத்துல ஆசீர்வாதம் பண்றேன் இதுதான் ஸ்லோகத்தின் கருத்து இனி சொல் பதம் பிரிச்சு பார்க்கலாம் கிளானிம் இப்போ பெத்துக்குலி முருகதாஸ் எடிஷன் நீங்க கையில வச்சிருக்கிறதுல மிளானிம்னு போட்டிருக்காங்க தஞ்சாவூர் எடிஷன்ல கிளானிம்னு போட்டிருக்காங்க ரெண்டுக்குமே அர்த்தம் உண்டு தப்பு அடைய வேண்டாம் யாரு அப்படின்னா அந்த மடக்கீடுக வரியில கடைசியில பாருங்க அகிலோகம் அகிலோகம்னா பாதாடலோகம் நாகலோகம் அகிங்கிறதுக்கு நாகலோகம் என்று ஒரு அர்த்தம் உண்டு அகிலோகம் பாதாளம்னு சொல்லலாம் இந்த திருவகீந்திரபுரம் இருக்கு இல்லையா ஒரு ஊர் கடலூருக்கு பக்கத்துல அந்த பெயர் வந்த காரணம் திரு பிளஸ் அகி பிளஸ் இந்திர பிளஸ் புறம் அகினா நாகங்கள் அகிந்திரன்னா நாகங்களுக்கு தலைவன் யாரு ஆதிசேஷன் ஆதிசேஷனுக்கு அந்த கோவில்ல விசேஷமான மரியாதை உண்டு அந்த உருவானதுக்கு ஆதிசேஷன் ஒரு காரணம் என்று சொல்லுவார்கள் அந்த தலைப்புறான நான் உங்களுக்கு பல சொல்லியிருக்கிறேன் ஸோ அகீந்திரநாதன் அகீந்திரன் ஆகிய ஆதிசேஷனுக்கு நாதனாக இருக்கிற தேவநாத பெருமாள் அங்கே இருக்கிற அதனால அகீந்திரபுரம் திருவகீந்திரபுரம் அதுதான் வந்து திருவஹீந்திரபுரம்னு தமிழ் எழுதுறாங்க இன்னும் சில பேர் திருவந்திபுரம் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் சிதைவு அதுவும் இல்லாமல் சில பேர் தீந்திபுரம் தீந்திபுரம் அப்படின்றான் ஜற்காக அது இன்னும் என்னென்ன அலங்கோலம் ஆகுமோ தெரியல ஆனா அதனுடைய ஒழுங்கான பேர் வந்து திரு அகீந்திரபுரம் அகிலோகம் அகிலோகம்னா நாகலோகம் பாதாளலோகம் துன்பம் அடைய வேண்டாம் எது அகிலோகம் இந்த பாதாளலோகமானது துன்பம் அடைய வேண்டாம் அங்க வந்து பேருதான் பாதாளலோகமே தவிர எல்லாம் சு அலங்கிருத்தமா இருக்கும் அங்க வந்து நாகராஜன் இருக்கிறான் நாகலோகங்கிறது வேற ஒண்ணும் இல்லை ஆதிசேஷனுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்ட லோகம் தான் அது அங்கிருந்தவன் பூமியை தாங்குகிறான் கண்களுக்கு தெரியாத வழிபடுத்து தாங்குகிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு கருடாழ்வார் மேல பெருமாளுக்கு எவ்வளவு பிரியமோ அதே மாதிரி நாகங்கள் மேலையும் பெருமாளுக்கு பிரியமும் உண்டு ஏன்னா ஆதிசேஷன் நாகம் கருடன் வாகனம் ரெண்டுக்கும் ஒன்றுக்கு ஒன்று பகை இருந்தாலும் ரெண்டு பேருமே பெருமாளுக்கு வேண்டப்பட்ட அப்போ சூரிய என்ன பண்றாரா அந்த லோகமானது சிதைவடைய கூடாது ஒரு அழகாக இருக்கிற வீடு அதை யாருக்காவது இடிக்க மனசு வருமா வராது ஒரு சிதை சிதிலமடைஞ்சு பழசா இருக்கிற கட்டடம்னா சரி தூக்க போடு அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப வடிவமைக்கப்பட்டிருக்கிற ஒரு வீட்டை யாருக்குமே மனசு வராது நம்ம மதர் பாண்டிச்சேரி மதர் ஜப்பான் போயிருந்தப்போ ஜப்பான்ல ஒவ்வொரு வீட்டையும் பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டுச்சான் வீடுனா இப்படி இருக்கணும் ஏழை வீடா இருந்தாலும் சரி பணக்கார வீடா இருந்தாலும் சரி வீட்டு அலங்காரத்துல அந்த பெண்கள் எவ்வளவு அக்கறை எடுத்துக் ஒவ்வொரு வீடும் ஒரு காவியம் என்று சொல்லலாம் அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா ஜாம்கள் தேவைக்கு அதிகமாகவும் இருக்காது தேவைக்கு குறவாகவும் இருக்காது எவ்வளவு ஜாமான் இருக்கணுமோ அவ்வளவு ஜாமான் தான் இருக்கும் அடுத்தாப்புல சாமான்கள் தாறுமாறாக அங்கே போடப்படுறதில்லை கெஸ்ட் திடீர்னு அந்த வீட்டுக்குள்ள புகுந்துட்டா கூட அவங்க அதனால வருத்தம் அடைய மாட்டாங்க இப்போ நம்ம வீட்டுக்குள்ளலாம் திடீர்னு ஒரு கெஸ்ட்டு வந்துருக்கான்னு வச்சுங்க பதினொரு மணிக்கோ மூணு மணிக்கோ ஐயோ ஐயோ இருக்குது சொல்லுப்பா கொஞ்சம் இது என்ன வீடாக இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே பாவாடை கிடக்குது அங்கே கைலி கிடக்குது இங்கே டூத் பேஸ்ட்டு கிடக்குது சோப்பிடப்பா இருக்க வேண்டிய இடத்தப்பாரு காலில் கிடக்குது அப்படின்னு அவ்வளோவுமே எடுத்து ஒதுக்க வைக்கிறதுக்கு உள்ளே வெளியே காத்து கிடக்கிற கால் வலி எடுத்து போகும் ஆனால் அவங்க அப்படி இல்லை ஒரு ஜாமானை எடுத்தாங்கன்னா அந்த இடத்துல உடனே வச்சுருவாங்க ஒரு யாமான் எங்க இருந்து எடுக்கிறோமோ அங்க உடனே அப்பயே வச்சிடணுங்கிற ஒரு கோட்பாடு அவங்களுக்கு இருக்கு நீங்க எந்த நேரம் அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா கூட ஏதோ நம்ம வர்றது அவங்களுக்கு முன்கூட்டியே தெரியும் போல் இருக்கு அதனாலதான் இவ்வளவு அலங்காரமா வச்சிருக்காங்க போல் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிற மாதிரி இருக்கும் ஆனா உண்மை அது அல்ல என்றென்றும் வீட்டை அலங்காரமாக வைத்திருக்கிறார்கள் அதுல ரொம்ப அக்கறை எடுத்துக் அந்த வீட்டு பெண்கள் இப்ப நம்ம ஊர்லயும் சொல்லுவாங்க ஒரு கெஸ்ட் நம்ம வீட்டுக்கு வந்தா நம்ம பார்க்க மாட்டாங்க நம்ம வீட்டை தான் பார்ப்பாங்க இந்த வீடு என்ன லட்சணமா இந்த இல்லத்தரசினாலே வந்து பராமரிக்கப்பட்டிருக்கிறது அந்த பெண்மணியனுடைய இமேஜ் தான் அதுல தெரியும் வேற ஒண்ணு அதனாலதான் அந்த காலத்துல இல்லத்தரசிகள்னா வீட்டை பராமரிக்கிற ரொம்ப அக்கறையாக இருப்பார்கள் அப்போ அப்படி அலங்காரமாக அமைக்கப்பட்ட அந்த அகிலோகம் பாதாளலோகம் அதுல யார் இருக்கிறா அப்படின்னா மிருணாளி மிருதுரிதி மிருணாளி அப்படின்னா தாமரை தாமரை தண்டு தாமரை தண்டு மிருதுவாக இருக்கும் அந்த தாமரை தண்டு எவ்வளவு மிருதுவாக இருக்கும் அதை ஒடிக்கிறதுக்கு யாருக்காவது மனசு வருமா அப்படி தாமரை தண்டு போல இருக்கக்கூடிய இந்த நாகங்களை பாம்புகளை நாம் வருத்த கூடாது என்று சொல்லி சூரிய பகவான் எவ்வளவோ உஷ்ணமான கிரகங்கள் உள்ளவனாயிருந்தா கூட அக்கறையாக செயல்படுகிறான் அந்த லோகத்துல நம்ம கிரணங்கள் போகக்கூடாது அப்படின்னு அப்போ இது வந்து பகவத் நியமனம் சில லோகங்கள்ல இவ்வளவுதான் வெயில் போகுதுன்னா அது நன்மைக்கு தான் இப்போ அலாஸ்கா அண்டார்டிகாலலாம் போனீங்கன்னு சொன்ன சீல் வால்ரஸ் முதலிய மிருகங்கள் உடம்புல நிறைய கொழுப்போடு இருக்குது அவைகளை வந்து இந்த ஊர் பக்கம் வெயில் அடிக்கிற மாதிரி கடுமையான வெயில் தாக்குச்சுன்னா அவைகள்லாம் செத்து போகும் அந்த மாதிரி உயிரினங்களுக்கு குறைவான வெயில் வேணும் அங்க வாழக்கூடிய மக்களுக்கும் குறைவான வெயில் தான் இதம் தரும் அவங்களால இங்க வாழ முடியாது இவங்களால அங்க வாழ முடியாது ஒரு ஜனங்களுக்கும் ஒரு ஒரு விதமான எதிர்ப்பு சக்தி இருக்கு அதை அறிந்து ரொம்ப பதமாக செயல்படுகிறார்கள் இப்போ தமிழர் கழுவுறோம் வெங்கல டம்ளரா இருந்தா கேழ் விழுந்தா கூட பரவாயில்ல நம்ம கால் தான் பத்திரமா பாத்துக்கணும் கால் ரெண்டாயிரம் எவர் சிலவர் கொஞ்சம் நெளிஞ்சு போகும் பரவாயில்ல கண்ணாடியா இருந்தா உடஞ்சே போகும் பாத்து அதனால ஒரு வேலைக்கார பெண்மணியை நம்ம நியமிக்கிற போது அவ பாத்திரம் விளக்குறாங்கிற சத்தம் ஏழு வீட்டு கேட்க அம்மா டுமிர்னு அம்மா தாயே கொஞ்சம் மெல்ல நான் எல்லாம் சீரு கொண்டு வந்த பாத்திரம் அதில் நெலியக்கூடியதற்கு உடையக்கூடியதற்கு நிதானம் அப்படின்னு ஹோட்டல புதுசா ஒரு சப்ளையர் வந்து சேர்ந்தான் அவன் வந்து கொஞ்சம் பாத்திரத்தை சத்தம் போட்டுக்கூட வச்சுட்டான் டபராவலாம் உடனே முதலாளி கூப்பிட்டு டே இங்க வாடா ஒழுங்கா பாத்து நிதானமா வேலை செய்யா நானும் ஒரு காலத்துல போன மாதிரி சப்ளையரா இருந்தாடா முதலாளியா வந்தேன் அப்படின்னா பெரிய அறிவுரைக்கு மாதிரி நினைச்சுக்கிட்டு அவன் நிதானமா அத கேட்டு கெடுத்துட்டு பதில் சொன்னான் ரொம்ப தான் கத்தாதீங்க முதலாளி நானும் ஒரு காலத்துல உங்களை மாதிரி முதலாளியா இருந்துதான் இப்ப சப்ளைரா வந்திருக்கிறேன் அப்போ நிதானம் கவனம் என்பது எல்லா வேலையிலையும் நமக்கு தேவை இங்கவான் நம்ம கண்களுக்கு அவர் மாட்டு குருட்டான் போகல வர்றாரு போறாருங்கிற மாதிரி இருந்தா கூட சில இடங்களில் கதிர்கள் வந்து மித மிஞ்சின உஷ்ணமுள்ளவையாக இருக்கக்கூடாது என்பதிலே அவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார் மிருணாளி மிருதுரிதி தாமரை தண்டு போல மென்மையானவை என்று தய ஏவ தயைனா கருணை உங்களுக்குலாம் தெரியும் தயாசதகம் படிக்கலையா தயைங்கிற வார்த்தை தமிழில் கூட வரும் கொஞ்சம் தெய்வ பாருங்க கருணையினாலே இந்த பாண்டிச்சேரியில் வந்து பாரதியார் மகாகவி பாரதியார் இருந்தபோது ஒரு முறை புயல் வீசிற்று இது கடலோரப்பட்டனம் அல்லவா வீடுகள் பல இடிந்தன மரங்கள் எல்லாம் சாய்ந்தன அப்போ மரங்கள் மேலே குருவிகள் பறவைகள்லாம் கூடு கட்டியிருக்கும் அல்லவா அந்த கூடுகள்லாம் செதைஞ்சு அந்த பறவைகள்லாம் சின்ன பின்னமாக தடுமாறுது மனுஷங்கள்லாம் அகதிகள் போல கொஞ்சம் வசதியான வீடுகளில் போய் ஒண்டி கொண்டார்கள் அந்த நேரத்தில் பாரதியார் என்ன பண்ணாராம் வீட்டில் இருந்து கொஞ்ச நஞ்சு அரிசியும் எடுத்து ஒரு துணியில் முடிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு மரத்தடிகளையும் தடுமாறி கொண்டிருக்கிற பறவைகளுக்கு கொண்டு போய் அந்த அரிசியை போட்டார் அப்போ நண்பர்கள் கேட்டாங்களாம் மனுஷன் அவாம சோத்துக்கு வழி இல்லாமல் பஞ்சத்தில் அறிஞ்சின்றான் மனுஷங்களுக்கு உதவி செஞ்சால் மகாகவி நீங்கள் அங்கே போய் பறவைகளுக்கு போடுறீங்களே அப்படின்னு அதுக்கு பாரதியார் சொன்னார் மனுஷன் எப்படியாவது பிச்சை எடுத்தாவது புழைச்சிக்குவான் பிச்சை கிடைக்கலன்னா திருடியாவது புழைச்சிக்குமா இந்த பறவைகளுக்கு பிச்சை எடுக்கவும் தெரியாது அதனால அவைகளுக்கு தான் நம்ம முதல்ல போடணும் இப்போ நம்ம கருணை அவைகளுக்கு தான் தேவை கருணைங்கிறது இடம் பார்க்காமல் செலுத்தக்கூடாது யாருக்கு கருணை வேணும் எந்த அளவு வேணும் முதல் கருணை யாருக்கு இரண்டாவது ஸ்டெப் யாருக்கு என்று பார்த்து செய்யணும் அதுபோல் இங்கே சூரிய பகவான் பாதாள லோகத்திலே தயவ அப்ரவிஷ்டகான் அப்பிரவிஷ்டகான அப்பிரவிஷ்டம்னா நுழையுது அப்பிரவிஷ்டம் தான் பாதாளலோகத்துக்குள்ளே அவன் நுழைவதில்லை தைவ அப்ரவிஷ்டா அகிலோகம் அந்த பாதாள லோகத்துக்குள்ளே கருணையினாலே அவன் நுழையவில்லை அதுல நாரதர் சொல்கிறபடி பார்க்கிற போது இந்திரலோகத்தில் இருக்கிற சுகபோகங்களை விட பாதாளலோகத்திலே சுகபோகங்கள் அதிகம் என்று அவர் சொல்கிறார் அங்கிருக்கிறவர்கள் எந்நேரமுமே வந்து ஒரு சமசிதோஷ நிலையில் இருக்கிறார்கள் எல்லா விதமான ஆசைப்பட்ட உணவுப் பொருள்களையும் உண்டு சதா பாட்டும் நாட்டியமாக இருக்கிறார்கள் இவங்களுக்கு பிரச்சனை அசுரர்கள் ராட்சசரிகள் மூலமா உடனடியா வர்றது இல்ல ராட்சஸ்வரிகளுக்கு எப்பவுமே உடனடியா இந்திரலோகத்து மேலதான் கண்ணு வரும் அங்கதான் வருவான் பாதாளலோகம் எவ்வளவோ நிம்மதியா இருக்குன்னு சொன்ன அடுத்தது லோகாலோக பார்சவம் பிரதபதி லோகா அலோகம்னு உலகங்களை ரெண்டா பிரிக்கிறார் லோகம் அலோகம் ரெண்டும் சேரும் போது லோகா லோகம்னு வருது அப்போ அது என்னன்னா லோக் அப்படிங்கிற சொல்லுக்கு சம்ஸ்கிருதத்துல பார்த்தல்னு அர்த்தம் பார்க்கிறத வந்து லோக் அப்படின்னு சொல்லுவாங்க அது இலக்கணம் அந்த மாதிரி வருது இங்கே லோகம் என்பது மக்களால் பார்க்கத்தக்கதாய் இருக்கக்கூடிய லோகம் என்றும் அ பார்க்கத்தகாத லோகம் என்றும் இரண்டு வகையாக இருக்கிறது அதாவது இந்த பூலோகம் பார்க்கத்தக்கது பாதாலும் நம கண்ணுக்கு தெரியுதா அது எங்க இருக்குன்னே தெரியல இன்னும் சில மென்மையான இப்ப மகரிஷிகள் எல்லாம் தவம் செய்யக்கூடிய மகர் லோகம் இருக்கு அங்கெல்லாம் சூரியன் போய் வெப்பமா தகிச்சான முனிவர்கள்லாம் என்ன ஆவாங்க அதனால அந்த மாதிரி எல்லாம் செய்யாம பார்வைக்கு உரிய லோகங்கள் பார்க்கப்படாத லோகங்கள் என்ற இரண்டு பிரிவு லோக அலோகம் பார்த்தல் பார்க்கப்படாதல் என்று ரெண்டு உண்டு அதாவது ஆஃப் டிஃபரன்ஸ் இன் மீனிங்னு சொல்லுவாங்க வார்த்தைகள்ல வந்து ஒன்று போல தெரியும் லோகாலோகம்னா எல்லா லோகமும் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக சில பேர் அர்த்தம் சொல்லிடுவாங்க அப்படி அர்த்தம் சொல்லக்கூடாது அதுக்கு வந்து கோபிநாத என்ன சொல்கிறார் எல்லாராலும் எளிதாக பார்க்கத்தக்க பூமி போன்ற உலகங்களும் ஊனக்கண்களுக்கு தெரியாத பாதாளம் முதலிய மற்ற லோகங்களும் என்று அப்படியே பொருள்படுத்த வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் கேட்டார் இந்த இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில் ஸ்காலர்ஷிப்னு ஒன்று சொல்கிறாங்க இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டார் இன்டெலிஜென்ஸ்னா என்ன ஸ்காலர்ஷிப்னா என்ன பெரிய ஸ்காலருங்க சொல்றோம் இல்லைங்களா அப்போ அவர் a Scholar, among intelligent people. அப்படின்னு இன்டெலிஜென்ஸ் புத்திசாலித்தனம் ஸ்காலர்ஷிப்னா நிறைய படிச்சிருக்கிறேன்னு அர்த்தம் ஒரு மனுஷன் நூறு புத்தகம் படிச்சிருந்தா அவங்க பெரிய ஸ்காலர் ஆனால் எவ்வளவு புஸ்தகம் படிச்சிருந்தாலும் எந்த கல்வியை எந்த இடத்துல எந்த மாதிரி பயன்படுத்தணுங்கிற அறிவு ஒருத்தனுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க அவன் இன்டெலிஜென்ட் இல்லை இன்டெலிஜென்ட்ங்கிறவன் யாருன்னா தனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் விஷயமா இருந்தாலும் அதை ரொம்ப மதிநுட்பமாக பயன்படுத்தி செயல்படுத்தி பிராக்டிக்கல் லைஃபு கொண்டு வராமல் பாருங்க அதுதான் இன்டெலிஜென்ஸ் அப்போ இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறவன் படிச்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை படிச்சிருக்கிறவன் இன்டெலிஜென்ட்டா இருப்பான்னு சொல்ல முடியாது இப்ப வீடுகளில் சில பேருக்கு வசவு விழுகும் படிச்ச முட்டாளி ரெண்டு எம்ஏ வாங்கி இருக்கிறான் இந்த பயிலுக்கு இது தெரியல அதாவது ஒரு பஸ்ல மேல ஒரு பேர் எழுதிருக்கு எழுதியிருக்குன்னா இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு போகுதுன்னு அர்த்தமா அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு போகுதுன்னு அர்த்தமா இவன் தலைகளா ஏறி வந்துருக்கான் பாதி தூரம் சொல்லி படிச்சிருந்தேன் என்ன பிரயோஜனம் அப்ப அவனுக்கு படிப்பறிவு இருக்கு இன்டெலிஜன்ஸ் இல்லை சொல்றான் அது மாதிரி எஜுகேஷன் ஒரு வார்த்தை இருக்கு லிட்டரசின்னு ஒரு வார்த்தை இருக்கு இது ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு லிட்டரசின்னு எழுத படிக்க தெரியுது நீங்கள் ஒரு லெட்டர் கொடுத்தீங்கன்னா அதை படிக்க முடியும் நான் எழுத முடியும் அதுக்கு பேர் லிட்ரஸி எஜுகேஷன் அப்படின்னா அப்படி படிக்கிற படிப்பினாலே உங்கள் மனம் பக்குவப்பட்டு இருந்தால் கல்ச்சர் அடைந்திருந்தால் அதுதான் எஜுகேஷன் யூ எஜுகேட் யுவர் மைண்ட் இதெல்லாம் டிக்ஷனரியிலே போட்டிருப்பான் ஆனால் சராசரிய ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க எல்லா வார்த்தையும் ஒரே அர்த்தத்தில் யூஸ் பண்ணுறாங்க ஒருத்தான் படித்தவன் அப்படிங்கிறதுக்கு இவர் இன்டெலிஜென்ட்டுங்க இவர் ஸ்காலருங்க இவர் லிட்ரேட்டுங்க இவர் எஜுகேடுங்க அப்படின்னு நாலு நாலு விதமான பொருள் கொண்ட சொற்கள் அதே மாதிரி தமிழ்லையும் இருக்குது அதனால சொற்களை பயன்படுத்துகிற ரொம்ப ஷார்ப்பாக நிதானமாக பயன்படுத்து இங்கே லோகா அலோகம் அப்படிங்கிறது லாபாலாபம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காரியத்தில் நான் இறங்குனா அதனுடைய லாபாலாபங்களுக்கு யார் பொறுப்பு அப்படின்னா லாபம் ப்ளஸ் அலாபம் அலாபம்னா லாபம் இல்லாதது நஷ்டம்னு அறுதம் லாபம் என்றால் வரவுன்னு அர்த்தம் அப்போ வரவு செலவுகளுக்கு யார பொறுப்புங்கிறதுக்கு லாபாலாபம் சொல்ற அது மாதிரி இங்க லோகாலோகம் அப்படின்னா பார்க்கத்தக்க உலோகங்களும் பார்க்க தகாத உலகங்களும் என்று பொருள் கொள்ள வேண்டும் லோகாலோக பார்சுவம் பிரதபதி பார்சுவம் அப்படின்னு சொன்ன பகுதினு அர்த்தம் மகா பார்சுவன் ஒரு ராட்சசனுக்கு பேரு மகா பார்சுவனா இந்த சைடு ரொம்ப பெருசா இருக்கும் அவனுக்கு வயிறு பெருசா வீங்கி இருக்கும் வாம பார்ஸ்வம் தட்சிண பார்சவம் அப்படின்லாம் சொல்லுவாங்க வலது பக்கம் இடது பக்கம்னு சொல்றோம் இல்லைங்களா அது போல பார்ஷ்வம் இந்த உலகங்களுடைய பக்கங்களிலே எந்த பக்கம் அடிக்கணும் எந்த பக்கம் அடிக்கக்கூடாது இப்போ தென்னாப்பிரிக்காவில் இருக்கிறவர்கள் கரெக்டா சூரியனுடைய ஒளியை நேரடியாக பெறுகிறார்கள் அப்போ சூரியன் என்ன நினைக்கிறான் அந்த ரேகையில நம்ம அதிக நேரம் வெப்பத்தை நம்ம கொடுக்க கூடாது இதுக்கு மேலே அவங்க தாங்க மாட்டாங்க என்று என்ன பண்றோம் அந்த நாடுகளிலே சில தாவரங்களை சூரியன் உற்பத்தி பண்ணுகிறான் அந்த தாவரங்களை அவர்கள் உண்பதனாலும் அந்த தாவரங்களின் சாற்றனை பருகுவதனாலும் நிறம் கருப்பதோடு அவர்கள் நின்று விடுகிறது அதனால மேற்கொண்டு உங்களுக்கு பாதிப்பு இல்லை இப்படி வச்சிருக்கிறான் ஒரு இடத்துல அதிகமா குளிர் இருக்குமானோ அங்க முளைக்கிற சில தாவரங்கள் அந்த குளிருக்கு காம்பன்சேட்டிங்கா இருக்கும் அதே மாதிரி ஒரு இடத்துல அதிகமா வெப்பம் இருக்குமானோ அங்க முளைக்கக்கூடிய சில தாவரங்கள் அந்த வெப்பத்துக்கு காம்பன்சேட்டிங்கா இருக்கும் அப்படிதான் இயற்கை இருக்கு எல்லா தாவரங்களும் சூரியனாலும் சந்திரனாலும் உருவாக்கப்படுகின்றன சந்திரனுக்கு ஔஷதீஷன்னு வேறு சகல தாவரங்களையும் மூலிகைகளையும் உருவாக்குறவர் இந்த சூரிய பகவானும் சந்திர பகவானும் பரஸ்பரம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறாங்க நான் அதிகமா இங்க வெயில் அடிக்கிறேன் அதனால இந்த மாதிரி தர்பூஸ் எப்ப கிடைக்குது நமக்கு ரொம்ப வெயில் அதிகமான நேரத்துல தர்பூஸ் கிடைக்குது தர்பூஸ் குளிர்ச்சி அது நமக்கு மழைநாளில் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க ஏற்கனவே அவன சளி பிடிச்சிட்டு மப்பிளர் போட்டு உட்காந்துருக்கிறான் தர்பூச வேலை சாப்பிட்டு என்ன ஆகுது முதல்ல தர்பூச வியாபாரிக்கு தரூசு விற்காது அது நஷ்டம் அடுத்தப்பறம் எவ்வளவுமே தர்பூசு விளை மாட்டான் அது மாதிரி அப்படி ஒரு காம்பன்சேஷன் இருக்குது அப்போ தோல் அதிகமாக கருக்குது அப்படின்னு சொன்னால் அது சூரியனுடைய வேலை அது ஒரு வகையான ஒரு பரிமாற்றம் தானே தரு உயர்வு தாழ்வு இல்லை இப்போ சமீபத்தில் ஒரு ஜெர்மன் லேடியோட பேசிக்கிட்டு இருந்தேன் அந்த மாதிரி சொல்லுது அவங்க நாட்டில் எல்லாம் வந்து கருப்பை தான் விரும்புகிறாங்களாம் வெள்ளக்கார குழந்தைகள் எல்லாம் வெயிலில் போட்டு வெயிலில் போட்டு கருப்பாக்குறாங்களாம் அவங்களுக்கு கருப்புனா இஷ்டமா அவங்களெல்லாம் நம்ம நாட்டு காரங்களை பார்த்து ரொம்ப புறாமப்படுறாங்களாம் இவங்கெல்லாம் எவ்வளோ அழகாக கருப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு அப்போ ஐயோ நம்ம அங்கே பிறக்காமல் போகணுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான் ஆனால் இது ஓரளவு இருக்கே ஆல் ஓவர் தி ஒயிட்ஸ் இந்த பழக்கம் இருக்குன்னு சொல்ல முடியாது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் இந்த குத்துச்சண்டை வீரர் முகமது அலீனு ஒருத்தன் இல்லை உலக குத்துச்சண்டை வீரர் அந்த ஆளு சண்டை போட்டு தங்கப்பதக்கம் வென்று தன் தாய்நாடாகிய அமெரிக்காவுக்கு போனபோது அங்கே ஒரு ஹோட்டலில் உள்ள நுழையாதேன்ட்டான் உனக்கு சாப்பாடு கிடையாதுன்ட்டான் ஏண்டான்னா யுவர் பிளாக் கவி அப்போ இவர் சொன்னார் வெள்ளக்காரங்களால் வாங்க முடியாத தங்கப்பதக்கத்தை நான் இந்த அமெரிக்காவுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் அப்பா எனக்கு டீ கொடுன்னா அதெல்லாம் யாரு கேட்பா வேணாம் போ அப்படின்ட்டான் உடனே கோவம் வந்து தங்கப்பதக்கத்தை தூக்கி சாக்கடையில் போட்டுறாங்க அதேமாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறாவது வருஷம் ஓவன்ஸ் சொல்லி ஒரு உலகமாக புகழ்பெற்ற வீரர் அப்போ ஒலிம்பிக்ஸ் வந்து பெர்லின்ல நடக்குது ஜெர்மனியுடைய தலைநகரத்தில் ஹிட்லருடைய ஆட்சி நடக்குது அப்போ ஹிட்லரு அறிமுகப்படுத்த போனா கருப்பா இருக்கிறவனோட நான் கை கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஆனா அந்த ஒலிம்பிக்ஸ்ல அந்த ஓவன்ஸ் தான் அஞ்சு தங்கப்பதக்கம் ஜெயிச்சாரு அப்ப இந்த கருநிறம் என்பது சூரியனுடைய ஒளியினாலே தோல்ல ஏற்படக்கூடிய ஒரு பரிமாற்றம் இந்த மெலானின்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு அது அதிகமா அவங்களுக்கு சுரக்கம் அவங்க கருப்பாயிடுறாங்க அப்படி அதுவே சூரியனுடைய கதிர்களின் உஷ்ணத்தை அதிகம் தாக்காதபடி ஒரு கவசம் போல ஒரு பாதுகாப்பு போல ஏற்படுகிறது அதை உண்டு போன்றவனும் சூரியன்தான் என்று சாஸ்திரம் சொல்லிடு கருப்புங்கிறது ஒரு பாதுகாப்பு அவர்களுக்கு மேற்கொண்டு ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடாதுங்கிறது பார்சிவம் அந்த பக்கங்களிலே பிரதபத்தின பிரதபதி தப்பத்தினா தகித்தல் பிரத தப்பத்தினா மிக தகிக்கிறது மிக தகிப்பதில்லை அந்த மாதிரி லோகங்களில் அவன் அதிகமாக தகிப்பதில்லை ப்ரேங்கிறது எப்போவுமே ஒரு பொருளை மிகப்படுத்தி வரக்கூடியது ப்ரே இதை சேர்த்துட்டீங்கன்னா அதிகமாக நிறுத்தம் ஒரு கம்பேரட்டிவ் சூப்பர் டிகிரி மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி தகிக்கிறதில்லை அங்கெல்லாம் வந்து அவன் அளவாக தகிக்கிறான் இதில் ரொம்ப உண்மை உண்டுங்க ஏன்னா அரேபிய நாடுகளுக்கு போய் திரும்பின இந்தியர்களை நான் வேட்டி அவங்கள கேட்பேன் அங்கெல்லாம் ரொம்ப வெயில் ஜாஸ்தியாகாமல இப்போ சவுதி அரேபியாலாம் நதிகளே கிடையாது அப்படி இருக்கிற போது அவங்க ரொம்ப வெயில் அடிக்குமே பாலைவனமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன சொல்றாங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் பாருங்க நம்ம இந்திய நாட்டில் அடிக்கிற வெயிலில் இருக்கக்கூடிய சில அல்ட்ரா கதிர்கள் அந்த நாட்டு வெயிலில் இல்லை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய முசல்மாள்களில் ஒருத்தனை கூட நீங்க கருப்பா பார்க்க முடியாது எல்லாம் சிவப்பா தான் இருப்பான் பாலைவன பகுதிகளில் பிறக்கிறான் பாலைவனத்திலேயே வசிக்கிறான் பாலைவனத்தில் வாழ்கிறான் பயங்கர வெயில் இருக்கு ஆனா அவங்க நேரம் கருக்காது அவங்க செவப்பா இருப்பாங்க அந்த பக்கத்து வெயில இந்த பக்கத்து வெயில் இருக்கிற சில கதிர்கள் இல்லை ஒரே சூரியன் தான் ஒரே பூமி தான் அது எப்படி இந்த பாகுபாடு ஏற்படுது அந்த வளிமண்டலத்தை தாண்டி வரும்போது அரபு நாடுகளுக்கு மேற்பகுதியில் ஏதோ ஒரு பாதுகாப்பு பகவான் செய்திருக்கிறார் இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரே மாதில்லை ஒவ்வொரு இடத்திலும் வித்தியாசமாக ஒளி பேசுகிறார் ஞான திருஷ்டியில் விஷயங்களை கண்டவர்கள் பிரதபதி பிரதபதி நதுக்கி போடணும் அவன் தகை தவிப்பதில்லை பரம் எஸ் தக்கியார்த்தம் ஏவ ஆக்கியன பெயரு தத்துனா அந்த யகன்னா எந்த சூரியனுடைய கதிர்கள்னு அர்த்தம் எந்த சூரியனுடைய கதிர்கள் மேலே ஆக்கியார்த்தம் ஏவ அந்த பெயர் நிலைக்க ஆக்யா என்றால் பெயர் இப்ப சுத்தமா அந்த மண்டலங்களை வந்து அழிச்சிட்டா வெப்பத்தினால உடஞ்சி செதஞ்சு போகும்படி பண்ணிட்டா பெயரை இல்லாம போய்டல அதனால ஒரு பொருள் இருந்தா தான் பெயர் நிலவும் ஒரு பெயர் நிலவுதுன்னா அந்த பொருள் இருக்குதுன்னு அர்த்தம் அதனால அந்த பெயர் நிலைக்க வேண்டும் நிலவ வேண்டும் அது வந்து நிலையாக இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக ஆக்கியார்த்தம் ஏவ அந்த பெயர் நிலைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஆதரவு கொடுக்கற மாதிரி சொல்றாரு முத முதன்னு இந்த ஆண்ட்ரரி டிகிரின்னு ஒன்று சொல்றாங்கல்ல சாதாரணமா எம்ஏ முடிச்சுட்டு பிஹெச்டி பண்ணுவாங்க டாக்டரேட்னு சொல்றது அப்படி இல்லாம சில பல்கலைக்கழகங்கள் கௌரவமா ஒரு டாக்டர் பட்டம் கொடுக்கும் அது மொத முதன் ஆக்ஸ்போர்டில் தான் ஆரம்பித்தாங்க ஆக்ஸ்போர்ட் முத முதன் யாருக்கு கௌரவ பட்டம் கொடுத்து தெரியுமா நான் சொன்ன ஆச்சரியப்படுவீங்க நகைச்சுவை நடிகர் சாலி சாப்பிளனுக்கு தான் முத கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்தான் அந்த சாலி சாப்பிளின் படிக்காதவர் அவர் ரொம்ப கல்வி அறிவு இல்லாதவர் அந்த யூனிவர்சிட்டி எதுக்காக பட்டம் கொடுத்ததுன்னா அவருடைய நடிப்பாற்றலை பாராட்டி நகைச்சுவை திறமையை பாராட்டி மகாத்மா காந்தியை ஒன்றரை மணி நேரம் குலுங்க குலுங்கு சிரிக்க வச்ச ஒரே ஆள் இந்த சார்லி சாப்ளின் தான் சார்லி சாப்ளின் வந்து ஐ ஒன்ட் மீட் காந்தின்னு சொல்லி ஒரு பெர்மிஷன் கேட்டு இன்டர்வியூ பண்ணார் அப்போ காந்தியும் சார்லி சாப்ளின் பேச ஆரம்பிச்சதுல சிரிச்சா சிரிக்க ஆரம்பிச்சவர்தான் சிரிச்சிட்டே உட்காந்துருக்காரு இவ்வளவுக்கும் அவருக்கு சிரிப்படமாட்டேங்குது சார்லி சாப்பிடுன்னு சிரிக்காம சிரியஸா பேசிட்டு இருக்காரு காந்தி படம் சிரிச்சிட்டே இருக்காரு அவர் போன பிறகு காந்தி கேட்டாரா யார் யா ஆளு அப்படின்னு கேட்டேன்னா அவர் ஒரு சிரிப்பு நடிகர் ஓஹோ அதான் விஷயமா இவ்வளவு ஹியூமரஸா பேசுறாரு அப்படின்னு சொன்னார் இப்போது இவருக்கு டாக்டரேட் பட்டம் கொடுத்தது முத முத ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி இந்த கலையை அழியக்கூடாது இப்படி கலைஞர்கள் நிலைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் அதில் ஆரம்பித்தது அந்த நோய் இந்தியாவுக்கு வந்துச்சு பாருங்கள் எல்லாேருக்கும் டாக்டரேட் கொடுக்காது யார் யாருக்கு டாக்டரேட் கொடுக்கலாம்னு கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு விவசாய இல்லாமல் எல்லா பல்கலைக்கழகங்களையும் எல்லாருக்கும் டாக்டரேட் கொடுத்து ஏற்பார் உண்மையிலேயே பிஹெச்சிடி முடிச்சோம்லாம் டாக்டர்னு போட்டுக்கிறதுக்கு வைக்கப்பட்றான் இப்போ எனக்கு அவங்களுக்கு வித்தியாசம் இல்லாமல் போச்சுங்க அப்படின்னு யார் யாருக்கோ கொடுக்குறாங்க டாக்டரேட் பட்டம் அப்படின்னு இப்போ இது எதுக்காக கொடுக்கப்படுகிறது என்றால் ஒரு பெயர் நிலைக்க வேண்டும் அதான் இங்க ஆக்கியார்த்தமே இந்த லோகங்களுடைய பெயர் நிலைத்து அந்த உலகங்கள் அழியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அவன் கருணையினாலே தயா ஏவ அப்ரவிஷ்டோ அகிலோகம்னு சொல்லி அந்த முதல் பகுதியை முடிக்கிறார் முடிச்சுட்டு இரண்டாவது பகுதி வந்து மற்ற உலகங்களை பத்தி சொல்ற அதாவது இதுவரைக்கும் சொன்னது அகிலோகம் என்ற கீழே இருக்கக்கூடிய பாதாள பற்றி இப்போ மேலே இருக்கிற லோகத்துக்கு வர்றாரு அடுத்த வரி பாருங்க ஊர்துவம் ஊர்துவம் அப்படின்னு சொன்ன மேல் அர்த்தம் மேலே இருக்கக்கூடிய இப்போ ஊர்துவரே தசின் ரிஷிகளுக்கு பெயர் விந்து கீழ் நோக்கி இராது மேல் நோக்கி இருக்குமா இந்த குண்டலனி சக்தியானது மேல் நோக்கி எழும்ப வேண்டும் மனிதன் மேல மேலே போடணும் உத்திஷ்டதா எழுக அப்படின்னா விழுகன்னு யாரையும் சொல்றதில்லை உத்து என்றால் மேல் நோக்கி போறது ஊர்துவம் என்றால் மேல் தசை மேல் உலகங்களை பத்தி பார்ப்போம் மேல் உலகங்கள் இன்னும் உஷ்ணம் அதிகம் தாக்காதபடி பாதுகாக்கப்பட வேண்டும் இப்ப உடம்புல காலில் வெயில் பட்டா குற்றமில்ல முழங்கால வெயில் பட்டா குற்றம் இல்ல தொடையில வெயில் பட்டா குற்றம் இல்ல உடம்புல வெயில் பட்டா குற்றம் இல்ல ஆனா ரோட்ல தார் போடுற தொழிலாளி முதற்கொண்டு தலைக்கு தலைப்பா கட்டிக்கும் ரொம்ப வெயில் அடிக்குதுங்க மண்டையில சரி மண்டிகை கரிச்சி போட்டுக்கிட்டீங்களே உடம்புக்கு ஒண்ணும் போட்டுக்கில்லையே ஏன்னா வெயில் பட்டா ஒண்ணும் இல்லைங்க உச்சி மண்டையில பட்டா என்ன ஆகும் அது வந்து மூளையை பாதிக்கும் சிறு மூளையை பாதிக்கும் நினைவாற்றலை பாதிக்கும் நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் அதனாலதான் குடிமீகம் சொன்னாங்க அந்த காலத்துல பெரியவங்க அதனால தலையில மட்டும் வெயில் படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால சில பேர் சும்மா சும்மா மொட்டையடித்துக் கொள்வார்கள் இந்து மத சாஸ்திரப்படி சும்மா சும்மா மொட்டையடிக்கிறது அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் அல்ல அது பின்னால் ஏற்பட்ட ஒரு கலாச்சாரம் மொட்டையடிக்கிறதே தவறுன்னு சொல்லி அப்பா செத்துப்போனா அம்மா செத்துப்போனா மொட்டையடிக்கலாம் மற்றபடி நினைச்சு நினைச்சாப்புல மாசம் மாசம் போய் மொட்டையடிக்கிறாங்க அதெல்லாம் வந்து தவறான கோட்பாடு கபீர்தாசர் ஒரு தோஹா சொல்றாருங்க நீங்க மண்டையை மொட்டையடிச்சு என்ன பிரயோஜனம் மனசை மொட்டையடிங்கப்பா மனசுல ஏகப்பட்ட கள மொளைச்சு கிடக்கிறது அந்த இந்தி தோகாவ ஒரு தமிழ் கவிஞர் அழகா அப்படி எகிரடி பாக்கலாக மொழிபெயர்த்தார் மயிர் புரிந்த குற்றம் என்ன மீண்டும் மீண்டும் மழித்திடுவீர் பல விகாரம் மண்டி உள்ள மனத்தை மொட்டையடித்தால் என்ன இந்த தலைமை உங்களுக்கு என்னையா தப்பு செஞ்சிச்சு சும்மா சும்மா அதை சேவ் பண்ணி விட்டுட்டே இருக்கிறீங்க உங்க மனசுக்குள்ள மண்டி முளைச்சி கிடக்குது மலித்தலும் நீட்டலும் வேண்டாம் வள்ளுவர் சொல்லுவாங்க சில பேரு வளர்க்க ஆரம்பிச்சிடறான் தலையிலும் பெருசா வளர்கிறான் இங்கையும் பெருசா வளர்கிறான் எனக்கு ஆறடி தாடி இருக்குதுன்னு அவ்வளவு தவம் பண்றேன்னு சொல்றான் பத்தடி ஜடை இருக்குதுன்னு அப்படி சுத்தி வச்சிருக்கேன் இது நீட்டல் இந்த நீட்டலாத என்ன பிரயோஜனம் சில பேர் ஒரேடியாக மலிச்சு இந்த சமணர்கள் மாதிரி பௌத்தர்கள் மாதிரி மழு மழு மொழினு எனக்கு ஞானம் வந்துருச்சுன்னு அவங்க முட்டையாகிடறான் இந்த மலித்தலும் நீட்டலும் வேண்டாம் வள்ளுவர் சொல்றாரு இது பேஜினையா மனசு வந்து சுத்தமாக இருந்தால் போதும் அதுதான் ரொம்ப பிரதான முக்கியம் அவன் தலையில் எவ்வளோ சடம் உழைச்சிருக்குது நீ எவ்வளோ எத்தனை தடவை மாசத்துக்கு ஒரு தடவை முட்டையடிக்கிறேங்கிறது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறார் அதனால தலைமையில் பாதுகாக்கப்பட வேண்டும் கூடுமானவரை இந்த உச்சி பகுதியிலே முடி இருக்கும்படி பார்த்துக் கொள்ள வேண்டும் அல்லது ஒரு கொடை பிடிச்சிட்டு வெயில போகணும் என்ன வைக்காம ஒரு நாள் இருக்கக்கூடாது அதுவும் வெறும் தேங்கான வச்சு பிரயோஜனம் இல்லை அதுல ஏதாவது செம்பருத்தியோ அல்லது கீழாநல்லையோ அல்லது பொன்னாங்கண்ணியோ அல்லது கரிசலாங்கண்ணியோ ஏதாவது ஒரு தைல சாறை கலந்து தேக்கிறவங்களுக்கு ஆயுள் நீடிக்கும் மூலாதாரம் கொழுந்து போகும் நினைவாற்றல் நல்லா இருக்கும் நரம்பு மண்டலம் பலக்கும் சாதாரணமாக கண் ரோகங்கள் அவங்களுக்கு வரதில்லை ஊர்தம் பிரம்மாண்ட கண்ட ஸ்புடன பய மற்ற மற்ற மேல் உலகங்கள் பிரம்ம அண்டங்கள் கண்ட கண்டன துண்டித்தல் வெடிக்கும் வெயில்ல ஸ்புட்டனம் ஸ்புட்டனம் அப்படின்னா பிளத்தல் அதாவது உலகங்கள் பிளந்துரும் இந்த விஞ்ஞானிகள் சொல்றாங்களே சில சமயத்துல ஒரு காலத்துல கிரகங்கள்லாம் சூரிய உஷ்ணம் தாங்காம வெடிச்சதான் அப்படி வெடிச்சு பல பல கிரகங்கள் உருவாயினா சூரியனே வெடிச்சது அப்படின்னு எல்லாம் சொல்லி நெபியூலார்த்தியரை சொல்றான் அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல ஆனா உஷ்ணம் அதிகமான உலகம் வெடிக்குங்கிறது உண்மைதான் பாறைகள் வெடிக்கிறது இல்லையா நிலம் வெடிக்கிறது இல்லையா அது மாதிரி கிரகங்கள் வெடிக்கலாம் அதனால இந்த கோலங்கள் வெடித்து என்று சூரியன் கருணையாய் தன் கதிர்களை சுருக்கி ஒரு அளவோடு அப்படி பிளக்குற போது பிளக்கத்தகாதது இருக்கலாம் ஆஞ்சநேயர் வந்து சீதையை பாக்குறதுக்காக என்ன பண்றார் மகேந்திர பருவத்தின் மேல ஏறி அப்படி நடக்கிறார் நடந்து இங்க இருந்து பாக்குறாரு இலங்கைய ஓஹோ இந்த கடல் வந்து நூறு யோஜன தூரம் இருக்கும் போல் இருக்கு இதை தாண்டதுக்கு நம்ம எவ்வளவு பெரிய வடிவம் எடுக்கணும் எவ்வளவு ஸ்ட்ராங்கா ரீகாயில் கிக் கொடுத்தா நம்ம ஒரே ஜம்புல அங்க போய் விடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு எடுக்கிறார் அப்படி கணக்கு எடுத்துட்டு ஓங்கி ஒரு உதவிட்டா என்னாச்சா இந்த மகேந்திர பர்வதமானது இரண்டாய் பிழந்தது ஒரு மலையே பிழக்குதா அவர் ஓங்கி காலை உதைச்சதுல அதுல என்ன ஆச்சா அந்த மகேந்திர பருவத்துக்குள்ளே தவம் செய்து கொண்டிருந்த முனிவர்கள் எல்லாம் இந்த மலையை பூதங்கள் பிளக்கின்றன என்று எண்ணி தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடினார்கள் வேறு இடத்துக்கு நாகங்கள் அந்த வெடிப்பிலே சிக்கி தவித்தன பல நாகங்கள் செத்து போயின பல ஜீவராசிகள் அழிந்தன ஆனா அனுமார் வந்து ராமகாரியத்துக்காக அதை செய்தார் அதுல குற்றம் இல்லை ஆனா குடுமானவரை ஒரு மண் கட்டியா இருந்தா கூட நீங்க அனாவசியமா பிழக்காதீங்க அதுல எத்தனையோ உயிர்கள் நாசமாகும் என்று சாஸ்திரத்துல சொல்லியது தேவை இருந்தா மட்டும்தான் இந்த பிழத்தலுங்கிற வேலை தேவையில்லாம பிழந்தீங்கன்னா பெரிய வம்பு வரும் ஒரு புராண கதை கூட உண்டு என்னன்னா கும்பகர்ணனுக்கும் கர்கபி என்ற ஒரு மகனாக ஒருத்தன் பிறந்தான் அவன் பேரு பீமன் இவன் ராமாயண பீமன் அந்த பஞ்சபாண்டவரு பீமன் இல்ல பீமன்னா பீமஹா அப்படின்னா பயங்கரமானவன் அர்த்தம் அதனால தகப்பனுக்கு அவனை பார்த்தா பீமன் பேர் வைக்கலாம் போல தோணிச்சு பீமன் பேர் வச்சிட்டான் அவன் போய் தவம் செய்யறதுக்கு இமயமலைய போயிட்டான் அவன் போயிட்டு வர்றதுக்குள்ள இங்க என்ன நடந்து போச்சுன்னா ராவணன் சீதையை போய் தூக்கிட்டு வந்து ராமன் வானரப்படையை கொண்டு வந்து இலங்கை அழிச்சு ராவணனை கொண்டு விபீஷணனை உட்கார வச்சிட்டான் இவ்வளவு நடந்துருச்சு இந்த பீமன் தவன் பண்ணி வரம் வாங்கிட்டு வர்றது இவ்வளவு நடந்து போச்சு அப்பா எங்கன்னு கேட்டா உங்க அப்பாவை பாட்டு பாட்டா சீவிட்டான் அந்த ராமன் தலை உறுப்புக்கம் கை உறுப்புக்கும் கால் உறுப்புக்குமா போச்சு எங்க அப்பாவையா கொண்ணா ஒருத்தன் அப்ப எங்க அப்பா கூட உயரமாறு போனவன் அப்படின்னா இல்லப்பா இவ அவன் கொண்ணானே ராமன் அந்த ராமனை போல அறநூறு மடங்கு உங்க அப்பா உயரம் சும்மா கடுகு மாதிரிதான் இருந்தான் ஒரே அம்பு போட்டாங்க ஆளை விட்டாயிட்டான் அப்படின்ன உடனே எனக்கு வந்துருச்சு அந்த ராமனோடு போர் தொடுத்து அயோத்திக்கு இதே போல தீ வச்சு அந்த ராமனை பாட்டு பாட்டா விட்டு நான் கொல்லாட்டி நான் கும்பகரணனுக்கு பிறந்தவன் இல்லைன்னு சொல்லி சபதம் செய்து கொண்டேன் மன்னர்களையும் உன் பக்கம் திரட்டி ஒரு பலத்த படை படைபலத்தோடு போய் நீ மோது அப்படின்னு சொன்ன பண்ணா எல்லா ராஜாக்களையும் தன் பக்கம் சேர சொன்ன எதிர்த்தவங்கள போய் அழிச்சான் ஊருக்கு தீ வச்சான் என்னென்னமோ பண்ணினான் அப்போ காமதேசம்னு ஒண்ணு அதாவது பிரியதர்மன் என்ற ராஜா ஆளக்கூடிய ஒரு தேசம் அது காமரூபம் என்று சொல்லுவார்கள் அந்த காமரூபத்துக்கு போய் அந்த ராஜாவை கூப்பிட்டான் அவன் சொன்னா இருந்தாப்பா உனக்கு இந்த நாடு வேணும் என்னுடைய சைன்யம் அவ்வளவுதானே நீ எடுத்துக்க ஊரை அழிக்காத யாரையும் கொல்லாத எங்களையும் ஒன்றும் செய்யாத நானும் என் ராணியும் காட்டுக்கு போயிடுறோம் இந்த நாட்டை நீ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அதுக்கு அனுமதி கேட்டான் பீமன் சரி ஓகே எனக்கு வேண்டியது மிலிடரி பலம் நீ ஓடு அப்படின்னா நான் போறதுக்கு முன்னால ஒரு முக்கியமான பொருளை எடுத்துக்க வேண்டியிருக்குது அப்படின்னா எடுத்துக்க என்ன தங்க மாதிரி இடத்துக்கு போற பொருள் எடுத்துக்க அப்படின்னா இவன் போய் நேராக பூஜை போய் இவன் வழிபடக்கூடிய ஒரு சிவலிங்கத்தை எடுத்து மடியிலே கட்டி கொண்டான் சின்ன லிங்கம் அது என்ன பொருள் அப்படின்னு கேட்டான் இவான் பீமன் அவன் சொல்ல மாட்டேனா ஏண்டாண்ணா இதை சொல்லி அவன் என்ன மாதிரி பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு இதுல ஒரு விஷயம் என்னன்னா இந்த பீமன் வந்து வரம் வாங்கின போது சிவபெருமான் கிட்ட ஒரு விதமா வரம் வாங்கினா என்னன்னா எனக்கு மரணம் என்பது தங்களால் மட்டுமே ஏற்பட வேண்டும் அப்படின்னா அப்போ சிவபெருமான் கேட்டாரு நான் எப்படா உன்ன சும்மா கொல்ல முடியும் காரணம் இல்லாமல் எப்படிதான் கொல்ல முடியும் ஒரு காரணம் ஒன்றும் வேணண்டா அப்படின்னு அதுக்கான காரணம் நீங்களே சொல்லுங்க சாமி அப்படின்னு என் உடம்புல நீ உன் கத்தியால் குத்தி எனக்கு ரத்தம் வருதுன்னு வச்சுக்க உன்னை நான் கொண்டுடுவேன் இதான் நிபந்தனை இதை தவிர உனக்கு யாராலையும் சாவில்லை அப்படி நான் வரம் கொடுத்துறேன் அப்படின்னு அதனால் இவனுக்கு ரொம்ப ஆணவமாகி போச்சு சாதாரண அசுரர்களை ராட்சேசுவரில் பெருமாள் வந்து கொல்லுவாரு இப்போ சிவன் இந்த மாதிரி வரம் கொடுத்துட்டாரு பெருமாளே அதை நம்மளை கொல்ல முடியாது பிரம்மாவும் ஒன்றும் செய்ய முடியாது சிவன் நம்மளை கொல்ல மாட்டாரு நமக்கு வரம் கொடுத்தவர் நான் கத்தியால் அவரை குத்தினா வந்து அவருக்கு ரத்தம் வரப்போகுது நான் எங்கே கத்தியால் குத்த எனக்கு வரம் கொடுத்த சாமி இல்லையா நான் தினம்தான் நான் நமஸ்காரம் பண்ணேன் அவரைன்ட்டு சந்தோஷமா அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் இப்போ என்னாச்சு இவன் இந்த சிவலிங்கத்தைய கட்டி கொண்டு இவன் ஓடத் தொடங்குகிறான் பிரிய தர்மன் இந்த கும்பகர்ணனுடைய மகன் பீமன் இருக்கிறானு நெருளா நெருளா அப்படின்னு நிற்கிற மாதிரி தெரியல உடனே கத்தி எடுத்தான் கரெக்டாக அவன் வயிற்றுல பாய்ச்சனான் அவனை கொன்று அந்த பொருளை எடுத்துடணும்ன்ட்டு ஆனால் என்னாச்சு இவன் குத்துனது கரெக்டாக அந்த லிங்கத்தில் போய் அட்டாச் ஆயிடுச்சு அந்த லிங்கம் பிளந்தது பிளந்தா அந்த சிவலிங்கத்தின் மேலே அவன் எவ்வளவு நாள் பக்தி வச்சுருந்தான்னா லிங்கத்திலேருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு இப்பவும் நீங்கள் கேட்டுருக்கலாம் சில இடங்களில் அஸ்திவாரம் தோண்டினாங்க கடப்பாறையை ஓங்கி போட்ட போது அங்க இருந்து ரத்தம் வந்தது பார்த்தா அங்கே அம்மன் செல்ல ஒன்று இருந்தது அதை பிரதிஷ்டம் பண்ணி அதை கோயில் கட்டினாங்க அப்படின்னு தான் நீங்க படிப்பீங்க அதாவது ரொம்ப சக்தியோட தெய்வம் இருக்கிற போது அந்த மூர்த்தி மேல கடப்பாறையினால குத்தினீங்கன்னா அதுல ரத்தம் வழி வரும் அதுதான் அதுக்கு ஒரு அடையாளம் அங்க வந்து ரொம்ப பிரத்யட்சமா சுவயம்புவா பெருமாள் இருக்கிறான்னு காட்டுறதுக்கு அது மாதிரி இப்ப என்ன ஆகி போச்சு சிவபெருமானுக்கும் இந்த பீமனுக்கும் என்ன ஒப்பந்தம்னா இவன் என்னைக்கு சிவனுடைய உடம்புல கத்தியாலை குத்தி ரத்தம் வர வைக்கிறானோ அன்னைக்கு சிவன் இவனை கொண்டுடுவார் இப்போ என்னாச்சு சிவலிங்கத்துக்குள்ள கத்தியாலை பாய்ச்சி ரத்தம் வந்துருச்சு எப்போ லிங்கத்திலிருந்து ரத்தம் வருதோ அது சாதாரண லிங்கம் இல்லை அது சாட்சாத் சிவனுடைய திரும்பிய நியாச்சு உடனே சிவபெருமான் அங்கிருந்து அவனை கொன்று போட்டார்ன்னு சொல்லி இது ராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிளைக்கதை இதெல்லாம் மெயின் ஸ்டோரியில் இல்லை அதனால பொதுவாக மக்களுக்கு தெரியறதில்லை அதாவது ராமாயணத்துலேயும் மகாபாரதத்துலயும் கிளைக்கதைகள்னு நிறைய இருக்கு உப புராணங்கள்னு நிறையா இருக்குது அடுத்து உத்தரகாண்டங்கள்னு நிறையா இருக்குது உத்தரகாண்டம்னு சொன்னால் அந்த மெயின் ஸ்டோரி முடிஞ்சதுக்கு அப்புறம் நடந்த விஷயங்கள் சொல்லக்கூடியதுக்கு உத்தரகாண்டம்னு பேர் இதெல்லாம் யாரும் அக்கறையாக படிக்கிறது இல்லை இந்த காலத்தில் ஒரிஜினல் ராமாயணத்தையே படிக்கிறதுக்கு வழி இல்லை இதில் ராமாயணத்துக்கு அப்பெண்டிக்ஸ் இல்லாமல் படிச்சுட்டு உக்காந்துருக்க போகிறாங்க இப்படிப்பட்ட புத்தகங்கள் இந்த மாதிரி கதைகள் இருக்குது எதுக்கு சொல்ல வரேன் இந்த ஸ்புடனம் அப்படின்றாங்களே அது பிளத்தல் இப்போ பீமன் வந்து கத்தியினால் குத்தி அந்த சிவலிங்கத்தை பிளந்தான் உள்ளிருந்து சிவன் தோன்றினாருங்கிற அதுபோல இந்த மண்டலங்கள் பூமண்டலங்களும் இந்த மற்ற உலகங்களும் பிளந்தால் அதுல பல தீமைகள் ஏற்படலாம் என்று பிரம்மா கண்ட ஸ்புட்டன பய இந்த அச்சத்தினாலே பயம்ங்கிறது நமக்கு தெரிஞ்ச பார்த்துதான் பரித்தெக்த தைர்கியோ பரித்திய அப்படின்னு சொன்ன அதாவது தியக்தால் விட்டன்னு அர்த்தம் அதாவது வேண்டாம் நமக்கு இது வம்பு அப்படின்னு சொல்லி விட்டுகிறது பரித்தியக்த தைரியக அதாவது தீர்கம்ங்கிற வார்த்தை தைர்யோ அப்படின்னு அதாவது சூரியன் சில நீளத்துக்கு மேலே தன் கதிர்கள் போகக்கூடாது என்று விட்டிருக்கிறான் அதான் இவனால் விடப்பட்ட ஏரியா விடப்பட்ட நீளம் அததான் வந்து பரித்தியக்த தைரியம் அப்படின்னு தீர்க்கம் என்ற சொல்லிருந்து தைரியம் வருகிறது இவனால் விடப்பட்டது அப்படின்னு அர்த்தம் அதாவது முயற்சி விடப்பட்டது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நம்ம செய்துக்கிட்டு இருக்கிறோம் அல்லது ஒரு பொருளை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம் அதை விட்டுறதுங்கிறதுக்கு பரித்தக்தே அப்படிங்கிறது அது வரைக்கும் கைப்பற்றி இருந்தது விட்டுறது நம்ம அரவிந்தர் வந்து ராமாயணத்துக்கும் மகாபாரதத்துக்கும் இந்த காளிதாசனுடைய நாடகத்துக்கும் பர்திரஹரியனுடைய நீதி சதகத்துக்கும் சான்ஸ்கிருத்லேருந்து இங்கிலீஷில் மொழிபெயர்ப்பு தயார் பண்ணார் எதுக்குன்னா சம்ஸ்கிருதம் தெரியாதவனுக்கு அது பயனுள்ளதாக இருக்குமே அப்படின்ட்டு ஒரு தடவை இவர் பரோடாவுக்கு போயிருந்தார் ஒரு விஷயமா பரோடா மகாராஜா அப்போ யாருன்னா ஆர் சி தத் ஐசிஎஸ் அவர் ஐசிஎஸ் முடிச்சுட்டு ஆங்கில அதிகாரியாக இருக்கிறார் ஆனால் பரம்பரைப்படி அவர் பரோடா மகாராஜா அவர் வந்து அதை பற்றி கேள்வி போய்ட்டு அதை கொடுங்கோ அப்படின்னா அதை படித்து பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கேன் இதுவரைக்கும் நான் இதே ராமாயணத்தினுடைய மொழிபெயர்ப்பு மற்றவங்க பண்ணினதை படித்து பார்த்தேன் இதோட கம்பேர் பண்ணி பார்த்தா அது சின்ன பிள்ளைகளோட கிருக்கல் மாதிரி இருக்குது இது எனக்கு முதலே தெரிஞ்சிருந்தா உங்க டிரான்ஸ்லேஷனே நான் படிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி அன்று முதல் அவர் வைத்திருந்த ஏனைய மொழிபெயர்ப்புகளை தூக்கி எறிந்தார் கைவிட்டார் அதான் பரித்ய அது வேண்டாம் அன்று முதல் இவர் எழுதினதுதான் படிச்சாரான் அதுக்கப்புறம் வேண்டி கேட்டுக்கிட்டாரான் நீங்க பரோடாவிலே பரோடாலே கொஞ்ச நாள் இருக்கணும் சீக்கிரம் போகக்கூடாது ஏன்னா பரோடா மகாராஜாக்களுக்கு ஒரு குணம் உண்டு வித்வான்களை ஆதரிக்கக்கூடிய குணம் நம்ம தெற்க வந்த ராமநாதபுரம் மகாராஜாவுக்கு அந்த குணம் அவர்தான் விவேகானந்தர் அமெரிக்காவை அனுப்பினார் அதே மாதிரி வாட் ஆஃப்வாட்னா அவங்க நாட்டு ராஜா கைக்வாட் சொல்லுவாங்க கொஞ்சம் இந்த பரோடா மகாராஜா இந்த அரவிந்தரை எவ்வளவு நல்லா கவனிச்சுக்கிட்டாருன்னா அவரால் புதுசா ஒரு புத்தகம் எழுதாம இருக்க முடியல இவ்வளவு நல்ல சாப்பாடு கிடைக்குது நல்லா தங்குறதுக்கு இடம் கொடுத்துக்கிறாங்க நல்ல வசதியா இருக்கு என்ன மாதிரி எழுதலாமேன்னு சொல்லி அங்கதான் அவர் முத முதன்னு இந்த சாவித்ரிங்கிற புஸ்தகத்தை பிளான் பண்ணி சாவி என்ற நூலானது பரோடா மகாராஜாவுடைய ஆதரவிலே பரோடா சமஸ்தானத்தில் தான் எழுதப்பட்டது அதுக்கப்புறம் இங்க வந்த பிறகு அதை விரிவு பண்ணி அதை பைனலைஸ் பண்ண அவரே சொல்லிருக்க அரவிந்தரே சொல்லியிருக்க சரி இப்ப பரித்யக்தாங்கிறதுக்கு நம்ம அர்த்தம் பார்த்தோம் அதாவது கைவிடுதல் பரித்யக்தை ஆகாயத்துல ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே அவன் ஒளி வீசுவதில்லை ஏன் இப்ப வந்து நம்ம ஊர் பக்கம் வெயில் அடிக்கிற போது அமெரிக்கா பக்கம் வெயில் அடிக்கிறது இல்லை அமெரிக்கா பக்கம் வெயில் அடிக்கிற போது நம்ம ஊர் பக்கம் வெயில் அடிக்கிறது இல்லை ஏன் சூரிய பகவான் நினைச்சாருன்னா இந்தியா மேல வெயில் அடிக்கிற போது அந்த வெயிலின் உஷ்ணமானது அமெரிக்காவுக்கு வெயில் அடிக்கிறாங்க ஒரே சமயத்துல வெயிலால தாக்கினா பூமி தாங்காது ஒரு பக்கம் குளிர்ச்சியா இருக்கணும் ஒரு பக்கம் வெப்பமா இருக்கணும் இந்த பக்கம் குளிர்ச்சியா இருக்கிற போது அந்த பக்கம் வெப்பமா இருக்கணும் மாறி மாறி இரவும் பகலும் மாறி மாறி வந்தாதான் பூமியிலே வளப்பம் இருக்கும் மனிதர்கள் வாழ முடியும்ருணையினாலே சீம்னா எ எ எ எ எ எ எ எ எ எ அதாவது இந்த எ மேல வெயில் அடிக்காது இ மத்தியானம் பன்னெண்டு மணி வச்சுக்குவோம் பன்னெண்டு மணிக்கு இங்க வெயில் அடிக்குது அப்படின்னா அந்த வெயிலானது பூமியினுடைய சரி பாதிக்கு மட்டும்தான் அந்த எல்லையோட நின்னுக்கும் அதுக்கப்புறம் அந்த எல்லைக்கு போறதில்ல அதே மாதிரி மற்ற உலகங்களுக்கும் அதுக்கெல்லாம் போச்சுன்னா பாதிப்பு அதிகமா ஏற்படும் என்று அந்த எல்லைக்கும் அவன் போறதில்லை அப்படி எல்லை பவுண்டரிங்கிறதுக்கு இது வந்து ஒரு கம்பரிட்டிவ் அது ஒரு அப்சல்யூட் சென்ஸ் இல்லை அதாவது எல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு பரிபூர்ணமான பொருள் இல்லை உன்னோடு ஒத்து நோக்கினால் இது எல்லையாகப்படும் அதாவது இப்ப பாகிஸ்தான் இருக்கு பாகிஸ்தானை இந்தியாவிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு அது மேற்கு பக்கம் இல்லைன்னு சொல்லலாம் பாகிஸ்தான் இருந்து இந்தியாவை பாத்தீங்கன்னா அது கிழக்கு எல்லையா இருக்கும் இவங்களுக்கு மேற்கு எல்லையா இருக்கிறது அவங்களுக்கு கிழக்கு எல்லையா இருக்கும் சோ டைரக்ஷன்ஸ் அண்ட் பவுண்டரிஸ் ஆர் நாட் அப்சல்யூட் கான்செப்ட் அது வந்து ரிலேட்டிவ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி எல்லை அதாவது இதுக்கு மேலே போக முடியாது அப்படின்னு ஒரு லிமிட் வரும்போது அதை எல்லை எனக்குறார் வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினான்னா இதுக்கு மேலே என்னால் கஷ்டப்பட முடியலை நம்ம சாகணுங்கிற நிலைமை வருது இப்போ கப்பல் ஓட்டிய தமிழன் வாபு சிதம்பரம் பிள்ளை சொந்தமாக கப்பல் வாங்கியெல்லாம் ஓட்டி செல்வாக்கா செழிப்பாக இருந்தவர் தான் கடைசி காலத்தில் அவர் வந்து வறுமையின் எல்லைக்கு தள்ளப்பட்டாருக்கிறான் என்னென்னா மெட்ராஸில் தவிடு கோழிக்கு தவிடு வாங்கி மாட்டுக்கு தவிடு வாங்கி மூட்டை மூட்டையாக பிளாட்ஃபார்மில் விற்றார் அவ்வளோ வறுமை வந்துருச்சு அவருக்கு அப்போ அவர் வறுமையின் எல்லையை பார்த்தார் அப்படிங்கிறார் சில பேர் சொல்லலாம் அது எப்படிங்க எல்லையாகும் அத விடத்துக்கு எல்லை நீங்க விமானத்துல போனா ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஆகாயம் இதோடு முடிவுற்று அப்படின்னு ஒரு போர்டு வருமா இப்போ நீங்க இங்க இருந்து பாண்டிச்சேரியில இருந்து டூஸ் திண்டிவனம் போறீங்க போனீங்கன்னா வந்து புதுச்சேரி எல்லை முடிவு விழுப்புரம் கோட்டம் தொடக்கம்னு வருது அப்புறம் அப்படி தாண்டி போனீங்கன்னா விழுப்புரம் எல்லை முடிவு அடுத்தது ஆரம்பிக்குது அது மாதிரி நீ ஆகாசத்துல போற ஆகாயம் இதோடு முடிந்து விட்டது அப்படின்னு ஒரு கோர்டு வருமா எங்கேயும் வராது நீங்க ராக்கெட்ல போனாலும் வராது விமானத்தில் போனாலும் வராது ஆனால் இவர் சொல்றாரு ஆகாயத்தின் எல்லைகள் அப்படிங்கிறார் எங்க இருக்கு அந்த எல்லை ஏன் இப்படி எல் சொல்றாரு அப்படின்னா இப்ப நான் சொல்ற அர்த்தம் தான் அதாவது அட் அ டைம் சூரியனுடைய வெயிலானது ஒரு எல்லைக்கு மேலே போறது இல்லைன்னு சூரியன் தானே வகுத்துக்கு கொள்கிறான் வரைகிறேன் அதுதான் சொல்றேன் தியூ சீ அவகாச அவதிகி ஸ்வேசிய அவகாச அவதிகி ஸ்வே அப்படின்னு சொன்ன தன் இச்சைப்படி ஸ்வ பிளஸ் இச்சை தன் விருப்பப்படி அவசியம் எவ்வளவு தேவையோ அவ்வளவு அவகாசம் அவ்வளவு இடத்தை அவதி எல்லைப்படுத்தி அவன் வீசுகிறான் சூரியனுக்கு என்ன தோணுதுன்னா நம்ம இவ்வளவு இவ்வளவு ஓல்ட்ல இவ்வளவு வாட்ஸ்ல நம்ம வெயில் அனுப்பினா போதும் இவ்வளவு தூரத்துக்கு இது ரீச் ஆனா போதும் இப்ப கிரிக்கெட்ல பந்து வீசுறாங்க பந்து வீசுற போது அந்த ஸ்டம்பை மேல படுற அளவுக்கு தான் வீசணும் ஸ்டம்பை தாண்டி போய் பிரயோஜனம் இல்லையா அதில் வீசுறவன் கரெக்டா இவ்வளவு தூரம் போனா போதுங்கிற அளவுக்கு அவன் ஃபோர்ஸ் கொடுத்து வீசுறான் அது மாதிரி சூரியன் ஸ்வ இச்சா தன்னுடைய இச்சைப்படி அவசிய அவகாசம் தேவையான இடம் மட்டுமே அவதி எல்லைப்படுத்தி சூரிய ஒளி வீசுறான் அங்க என்ன சொல்றாரு மயூரகவி இங்கே வெயில் இருக்கிற போது அமெரிக்காவில் வெயில் இல்லைன்னு சொன்னானுக்கு தோல்வின்னு சொல்லாதீங்க சூரியன் கருணையினாலே தன்னுடைய உஷ்ணத்தை அதோடு நிறுத்தி கொண்டிருக்கிறான் அவன் நினைச்சா பூமியை ஊடுருவி அந்த பக்கமும் வெளிச்சம் வரும்படி செய்ய முடியும் அவ்வளவு வெப்பமானவன் ஆனால் அவ்வளவு வெப்பம் கொடுத்தா இந்த பூமியானது உருகிவிடும் வெடித்து விடும் இந்த பூமிக்கு தாங்க முடியாது என்ற கருணையினாலே அதை லிமிட் பண்ணி இருக்கிறான் இப்போ விஞ்ஞானிகள் விண்வெளி ஆய்வு ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா ராக்கெட்ல போற போது பல லேயர்ஸ் இருக்கு ஆகாயம் இருக்கு இந்த ஓசோன் லேயர்னு அங்க வளிமண்டலம் இருக்கு இன்னொரு இடத்துல வந்து ஆசிட் லெவல் சொல்றாங்க நிறைய அமிலம் இருக்குன்றாங்க இன்னொரு இடத்துல வந்து இதெல்லாம் கண்ணுக்கு தெரியக்கூடிய மண்டலங்கள் அல்ல சூரிய ஒளியானது இத்தனையும் தாண்டிதான் இங்க வருது இத்தனையும் தாண்டி வரும்போதே நமக்கு எவ்வளவு உஷ்ணமா இருக்கு இந்த மாதிரி பில்டரேஷன் எல்லாம் இல்லாம சூரியனுடைய வெயில் நேரடியா வருதுன்னு வச்சுக்குவோம் என்ன ஆகும் சில சமயத்துல வெண்மேகங்கள் சூரியனை மறைத்துக் கொள்ளும் அந்த வெண்மேகங்கள் வழியாக சூரியனுடைய ஒளி வரும்போது அவ்வளவு பிரகாசமா இருக்காது கொஞ்சம் டல்லாதான் இருக்கும் கருமேகம் மறைச்சுக்குதுன்னு வச்சுக்கோங்க சுத்தமா வெயில் வராது இருட்டு மாதிரி இருக்கும் அது மாதிரி நிறைய வடிகட்டும் தடைகள் பகவான் வச்சிருக்கிறான் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில அவ்வளவையும் தாண்டி அத்தனை லட்சம் மைல்கள் தாண்டி வரும்போது அந்த வெப்பமானது நம்மை தாக்கவில்லை இந்த வளிமண்டலங்கள் இந்த மேகமண்டலங்கள் இதெல்லாம் யார் உற்பத்தி பண்ணா பகவான் படைச்சான் யார் எந்த பகவான் இருக்கிற நாராயணன் அப்ப சூரியன் நாராயணன் செய்ததுதான் அது சூரியனுடைய கருணைதான் அது அப்படிங்கிறத மறைமுகமா சொல்லி நீங்கள் நன்றி பாராட்ட வேண்டும் அதனால நீங்க வந்து நாக்கு தடிச்சாப்பில பேசக்கூடாது சூரியன் ஒருவன் நமக்கு செய்யற கருணையை நினைச்சு நினைச்சு நீங்க நன்றி பாராட்ட வேண்டும் அன்றாடம் மரியாதையாக இருக்க வேண்டும் அவனை தெய்வமாக நினைக்க வேண்டும் அவமரியாதையாக பேசக்கூடாதுன்னு சொல்லு இந்த கோவில்ல நின்று பண்றவங்க தெய்வத்தை நிதை பண்ணுறவங்க கோவில் அசிங்கம் கோவில் சொத்துக்களை திருடுறவங்க எல்லாம் மறு ஜென்மத்தில் வவ்வாலா பிறப்பாங்கன்னு போட்டிருக்குங்க நீங்கள் யோசிக்கலாம் ஏன் வவ்வாறு எப்பவும் கோவிலில் தொங்குது அப்படின்னா அது பூர்வ ஜென்மத்தில் கோவிலில் தான் கொள்ளி அடிச்சதாங்க குண்டியில் திறந்தது தட்டுக்காசு திருடுனது சாமியில நகைலாம் திருநது அதனால இந்த ஜென்மத்தில் தலைகளாக வவாலை தொங்குறாங்கண்ணா ஏன் நான் தொங்கிட்டு போறாங்க அதை பற்றி என்ன அப்படின்னு சில பேர் நினைக்கலாம் வவால் தானே எத்தனையோ ஜென்மம் எடுத்தாச்சு அது ஒரு ஜென்மம் எடுக்கலாம்னு ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் பேச மாட்டீங்க என்னன்னா நமக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஒரு வாயு சாப்பிட்டது வெளியேற்றுறதுக்கு ஒரு துவாரம் இருக்குல்ல வௌவாலுக்கு சாப்பிட்றதுக்கும் அதே ஓட்ட தான் அதே ஓட்ட கொஞ்சம் நினச்சி பாருங்க நீங்கள் பகல் பூரா சாப்பிட்டது மறுநாள் காலையில் நீங்கள் டாய்லெட்டில் போய் உக்காந்த அதே வாய் வழியாக வெளியே வரும்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் வௌவாலுக்கு பகவான் அப்படி தான் அது ஏண்டா படைச்சான்டா இது கோவில் சொத்து திருண்டவனுக்குன்னு விசேஷமான ஜென்மம் இது சாப்பிடு இது வழியாவே வெளியேத்து சாப்பிடா அப்படின்னு சொல்லி கோவிலே தொங்கி கிடையாது ஒரு ஜென்மா நீங்க ஒவ்வாறு ஜென்மா எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க மறு ஜென்மா ஆண்டி சன்னியாசியத்தான் பிறப்பீங்க எப்பா நமக்கு சொத்தே வேணாண்டா காசே வேணாம் நியாயமான காசே வேணாம் போ அப்படின்னு ஒரு வெறுத்து போகும் அப்படி சொல்லியிருக்கு அது மாதிரி இங்கே சூரியனுடைய பெருமையை சொல்ற ஸ்வேச்சா அவசிய அவகாச அவதி அப்படின்னா எல்லைப்படுத்தி கொண்டு நமக்கு கருணை செய்யக்கூடிய அந்த சூரிய பகவான் அவது ரவத்துனா எடுத்து அதை பிரிச்சு பார்க்கற போது அவத்து வரும் அதாவது அவதி ரவத்து அவதி பிளஸ் அவது வரும்போது அவதி ரவத்து அப்படின்னு வரும் சம்ஸ்கிருதத்துல ஆனா சொல் வந்து அவத்துதான் அவத்துனா பாதுகாக்கட்டும் உங்களுக்கு மங்களங்கள் பொழியட்டும் காட் சேவ் யூ அப்படின்றாங்கல்ல அது பாதுகாக்கட்டும் சஹ இந்த சஹ எங்க போய் சேருது ரெண்டாவது ஒரு லோகசிய பார்ஸ்வம் யகூரியன் அது வந்து இங்கே சஹ் அந்த சூரியனானவன் பாதாள லோகத்தில் அதிகமாய் ஒளி வீசுவதில்லையோ எந்த சூரியன் மற்ற அண்டங்கள் வெடித்துவிடக்கூடாது என்று மிதமாக வெயில் கொடுக்கிறானோ அந்த சூரியன் உங்களை பாதுகாக்கட்டும் இப்ப வந்து சஹ அந்த சூரியன் வக என்றால் உங்களை தாபனக அப்படின்னு சொன்ன தாபனக என்பது சூரியனுக்கு இங்கே அவர் கொடுக்கிற அடுத்த பெயர் அதாவது தபித்து செய்யறது உஷ்ணத்தினாலே வெப்பத்தினாலே உயிர்களை வாட்டுகிறது சக்தாபன சூரிய கதிர்கள் கதிர்களுடைய திரள் ரோகஹான திரள் அந்த கதிர்களெல்லாம் சேர்ந்து உங்களை வாழ வைக்கட்டும் அவ்வளவு கதிர்களும் சேர்றதுனால உங்களுக்கு வெப்பம் அதிகமாகி உடம்புலையும் மற்ற இடங்கள்லையும் துன்பம் வர சூரியனுடைய கதிர்கள் அதனுடைய பிரதிபலிப்பு உங்க மேல பட்டா கூட நீங்க பழைய காலத்து ஒரு கதை சொல்லுவாங்க இமயமலை ஒரு மானசரோவர் திருக்குளம் இருந்தது அந்த கரைவரமாக மார்க்கண்டய முனிவர் தபம் செய்து கொண்டிருந்தார் அப்போ கந்தர்வலோகத்திலிருந்து எழுநூறு கந்தர்வர்கள் இறங்கி வந்தார்கள் இந்த மானசோரோவருடைய திருத்தத்த எடுத்து தான் பகவானுக்கு அவங்க தீர்த்தமா பயன்படுத்துறாங்க அபிஷேகத்துக்கும் மற்ற கோவில் கைங்கரியங்களுக்கும் இந்த கந்தர்வர்கள் யாரு அப்படின்னா பாட்டு இசை நாட்டியம் இவற்றிலே நாட்டம் உள்ளவர்கள் காமம் மிக உள்ளவர்கள் கந்தர்வர்களும் கந்தர்வ பெண்களும் சதா இணைந்திருப்பார்களா அவங்க எருமைக்கரியிலே நாட்டம் உள்ளவர்கள் விதவிதமான துயல்கள் சாப்பிடுகிறவர்கள் என்று ராமாயணத்துல பாக்குறோம் அவங்க சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் லிஸ்ட் நமக்கு போட்டா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஆனா அவங்க அதை ரொம்ப பெரியமா சாப்பிடுவாங்களா கந்தர்வர்களுக்கு காமம் அதிகம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது அவர்கள் இந்த குளத்தில் இறங்கி ஜலக்கிரீடை செய்தார்கள் ஜலக்கிரடைனா குளிக்கிற போதே இவரு தண்ணி எடுத்து அவன் மூஞ்சில் அடிக்கிறது அவர் திருப்பி இவர் மேலே அடிக்கிறது டை வடிக்கிறது மேலிருந்து கீழே வருது கீழே இருந்து மேலே போகிறது குளத்துக்கு அடியில் போய் கொஞ்சம் சகதி எடுத்துகிட்டு வந்து அடுத்த மூஞ்சில் அடிக்கிறது அவன் உடனே த பதிலுக்கு அவங்க உள்ளே போய் சகதி எடுத்துகிட்டு வந்து இவன் மூஞ்சில் அடிக்கிறது இப்படி பண்ணி அந்த குளத்தில் இருந்த தாமரை புஷ்பங்களை எல்லாம் நாசம் செய்தார்கள் அந்த குளம் கலங்கி போனது அடியில் இருக்கிற மண்டியெல்லாம் மேலே வந்தது என்னடா நம்ம தலைப்பு தமிழ் சத்தம் கேக்குதன்னு சொல்லிட்டு மார்க்கண்டைய முனிவர் கண்ணு முடிச்சு பார்த்தா இவனுக்கு ஊட்டிச்சுட்டு இருக்காங்க ஒரு கோபம் வந்துருச்சு ஏப்பா எத்தனையோ ஜென்மா பண்ணின புண்ணியத்தின் பலனாக நீங்கள் கந்தர்வ ஜென்மா அடைந்திருக்கிறீர்கள் எவ்வளவோ வித்யா ஞானம் உங்களுக்கு இருக்கு இந்த குளம் புனிதமானதுங்கிற அறிவு உங்களுக்கு இல்லையா இது தெய்வ பூஜைக்கு ஏற்பட்ட புஷ்பங்கள் இருக்கக்கூடிய குளம் உங்களுக்கு தெரியாதா பேய்பிசாசு மாதிரி இப்படி குதிக்கிறீங்களேடா அப்படின்னு அதுக்கு கந்தர் பெர்கள் சொன்னாரு நாங்க அப்படி தான் குதிப்போ அப்படின்னு எழுநூறு பேர் சேர்ந்து கத்துனாங்க ஏன்னா கோரஸா இருக்கிறாங்க நிறைய பேரு ஸ்ட்ரென்த் ஆஃப் நம்பர்ஸ் சொல்லுவான் தனியவருவனா இருந்தா பயம் இருக்கும் பத்து பேர் சேர்ந்துட்டா ஒரு தேவையில்லாத அசட்டு தைரியம் வரும் இவருக்கு கோபம் வந்துருச்சு நான் தனியாரா இருக்கிறேன் அவங்க எழுநூறு பேர் சேர்ந்து இருக்கிறாங்கன்னு நினைச்சி இப்படி கத்துறானுங்க அப்படின்னுட்டு நீங்க எழுநூறு பேரும் இந்த சிணமே பெய்களா போங்கடா அப்படினா பிசாசுகளா போகிறேன் அந்த கிணமே அவர்கள் ஊலகிடும் பிசாசுகளாக மாறினாங்க பிசாசுலேயே ஊழகிடுற பிசாசுன்னு ஒன்று இருக்குது அதாவது ராத்திரில நீங்கள் ரெண்டு மணிக்கு நடந்து போய்கிட்டு இருப்பீங்க திடீர்னு நறுக்கத்துற மாதிரி ஒரு சத்தம் வரும் போய் பார்த்தா அங்கே நரி இருக்காது வேற ஒன்றும் இல்லை இந்த பிசாசு தான் ஊழக்கிடுது அது அந்த பக்கம் நடமாடிக்கிட்டு இருக்கு எதுக்குடான்னா நம்ம கூட்டத்துக்கு ஆள் சேர்க்கலாம் போல் இருக்கே ஒரு டிக்கெட் வந்துகிட்டு இருக்குதே அப்படின்னு நம்ம பார்க்குறான் ஆனால் நீங்கள் ஷர்ட் பாக்கெட்டில் சக்கர தலைவர் படம் அல்லது விஷ்ணு சாசன சொல்லிக்கிட்டு போவீங்க அது ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கு அதுக்கு அப்போ அது ஊழியன்னு சொல்லுவாங்க அப்போ ஊளையிடும் பிசாசுகளாக மாறினார்கள் அந்த எழுநூறு பேரும் வந்து ஊலகிட்டு கொண்டு அப்படியே கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னா அப்போ அந்த மார்க்கண்டைய முனிவருடைய கால மறுபடி விழுந்து அவர்கள் கேட்டாங்களா இந்த மாதிரி வந்து எங்களுக்கு சாப விமோச்சனம் எப்போ அப்படின்னு கேட்டப்போ உத்படர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மகான் பிறப்பார் அவர் முனிவர் தெய்வபக்தி உள்ளவர் அவருடைய கடாட்சத்தினால நீங்க சாப விமோச்சனை அடைவீர்கள் ஆனா இந்த வடிவத்துல அவர்கிட்ட போனீங்கன்னா அவர் சாபத்தை அதிகப்படுத்திடுவார் நீங்க இன்னும் ரெண்டு கிரேடு கீழே போறப்ப அவ்வளவு ஒரு பெரிய மோசமான ஒரு உருவத்தை இப்பொழுது அடைந்திருக்கிறீர்கள் அதனால அவரு பிறந்து வளர்ந்து தவம் செய்து வாழ்ந்து தன் வாழ்க்கையை முடிச்சு அவர் இறந்த பிறகு அவர் உடம்ப சுடுகாட்டுல எரிப்பாங்கல்ல அந்த புகை உங்க மேல பட்டுச்சுன்னா உங்களுக்கு சாபன பாத்தீங்களா ஒரு மகானுடைய மகிமை எப்படி இருக்குன்னா அவர் செத்த பிறகு அவர் உடம்பை நெருப்புல எரிச்சா அதுல இருந்து வர புகை முதற்கொண்டு ஒருத்தர் சாபத்துல போகுதுன்னா அவர் எவ்வளவு பெரிய மகான்னு பாரு அதே மாதிரி காத்திருந்தாங்களாம் உட்படர் பிறந்தார் வளர்ந்தார் அவர் வாழ்வு முடிந்து அவர் சுடுகாட்டில் எரிக்கப்பட்ட போது இந்த எழுநூறு பொய்களும் போய் அந்த புகையை ஆ ஆஆன்னு எல்லாம் மேல விட்டுக்கிட்டு அதெல்லாம் சாப விமோச்சனம் பெற்று கந்தர்வுளாக மாறிச் சேர்ந்தார்கள் கதை சொல்லுவாங்க இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா இந்த சூரியனுடைய கதிர்கள் உங்களை காக்கட்டும்ன்றார சூரியன்ல காக்கணும் கதிர்கள் நாராயணன் அவன் பகவான் கதிர்கள் நாராயணனா தொடர்புடைய நிழல் நிழலுக்கு கூட பவர் இருக்குன்னு சொல்லு இந்த கருட பஞ்சமின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா கருட பஞ்சமிங்கிறது என்னன்னா ஆவணி மாசம் வரக்கூடிய வளர்பிரையில ஐந்தாம் நாள் கருட பஞ்சமி என்று அழைக்கப்படும் முன்னொரு காலத்திலே உழவர்கள் நிலத்தை உழுது கொண்டிருந்த போது ஒரு பாம்பு கடிச்சு அவர்கள் செத்து போயிட்டாங்கண்ணா சில உழவர்கள் அப்போ அந்த உழவர்களுடைய சகோதரி உரத்தை வந்து தெய்வத்தை நோக்கி அழுது என்னுடைய சகோதரர்கள் மறுபடியும் உயிருக்கு வர வேண்டும் என்று வேண்டி கேட்டபோது பகவான் அருள் செய்தானா ஒரு கருடாழ்வார் வந்து பறந்தாரன் அந்த கருடனுடைய நிழல் இந்த செத்தவங்க மேலே பட்ட அவங்க உயிருக்கு வந்துட்டாங்க அதனால் அன்று முதல் அந்த நாள் வந்து நான் சொன்ன மாதிரி ஆவணி மாதம் வளர்ப்பறை ஐந்தாம் நாள் பஞ்சமி அந்த கருடநான இறந்து போன இந்த உழவர்களை உயிர்ப்பித்த நாள் கருட பஞ்சமியாக கொண்டாடப்படுகிறது இதே கருட பஞ்சமியை தான் வட இந்தியாவில் ராக்கி ராக்கி பந்தன்னு சொல்லுவாங்க ரக்ஷா பந்தன் சொல்லுவாங்க ஒரு சகோதரி தன் சகோதரர்களுக்கு வாழ்வழித்த திருநாள் இல்லையா அதனால் ஒரு சகோதரி சகோதரனை வாழ்வழித்த நினைவாக அன்றைக்கி எல்லா சகோதரிகளும் தன் சகோதரர்களுக்கு ராக்கி கட்டுற பழக்கம் இந்த கையில் கட்டிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் வேறு தப்பான உறவு இல்லை நான் சகோதரி நீ சகோதரன் அப்படின்னு அர்த்தம் சில சமயத்தில் இந்த வட இந்தியாவில் சில கல்லூரி மாணவர்கள் ஒரு குறிப்பிட்ட பாதையில் ரெகுலராக நின்றுக்கிட்டு அங்கே போகிற கல்லூரி மாணவிகளை கலெட்டாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இந்த பெண்கள் எப்படா வந்து இந்த ராக்கி பண்டிகை வரும்னு பார்த்துக்கிட்டு இருந்து இந்த ரக்ஷா பந்தன் வந்த உடனே அவங்கக்கிட்ட போய் கொஞ்சம் அவங்க கையை கொடுக்குறீங்களா அப்படின்னு இவன் வந்து எழுத்து கேட்கறான்னு தெரியாமல் ரொம்ப ஈயில் இழிச்சிக்கிட்டு இருந்தா அப்படின்னு கையை கொடுப்பான் அப்படியே கட்டி விட்டுவான் இன்னிலேருந்து நான் சகோதரி நீ சகோதரன் கவலைப்படாதே சகோதராக அப்படின்ட்டு வந்துடுவான் எல்லாம் அவன் தலையில் அடிச்சிக்கிட்டு ஐயோ தெரியாமல் கையை நீட்டிட்டுமே அப்படின்னு சொல்லி அவன் கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்போது இங்கே நம்ம நாட்டில் கருட பஞ்சமி என்று அழைக்கப்படும் உற்சவமானது அங்கே ரக்ஷாசந்தன் என்று அழைக்கப்படுகிறது கதை ஒன்று ஒரே கதை தென்னிந்தியாவிலே அதை வந்து கருடாழ்வாருக்கு ஒரு பண்டிகையாக இவங்க வியூ பண்ணுறாங்க அவங்க வந்து ரக்ஷாபந்தன் பண்டிகையாக அவங்க வியூ பண்ணுறாங்க எதுக்கு அதை சொல்ல வந்தேன்னா கருடனுடைய நிழல் நம்ம மேலே பட்டா இறந்து போனவன் பிழைக்கிறான்னா அதனுடைய மகிமை அதுபோல் சூரியனுடைய கதிர்கள் காக்கட்டும் என்றால் அந்த சூரிய நாராயணனுடைய மகிமை எப்படி இருக்குது அப்படின்னா அதனுடைய கதிர்களுக்கு கூட சூரியனுக்கு இருக்கிற பவர் இருக்குது அதான் அதனால தான் சில உள்ளம் எவ்வளவு அழுக்காக இருக்குன்னா நம்ம ஒரு நல்ல காரியமாக வெளியே பெறப்படுற போது அவங்க திடீர்னு எதிர வந்து ஊருக்கு போகிறீர்களா போயிட்டு வாங்க அப்படிமாங்க அவ்வளோதான் போயிட்டு வர வேண்டியது தான் நம்ம எதை நினச்சி அங்கே போனோமோ அந்த காரியம் நடக்காது நம்ம யாரை பார்க்க போகணுமோ அவங்க நாம் இங்கே பஸ் ஏறின சமயத்தில் அவங்க நம்மளை தேடி அந்த பஸ் ஏறி இருப்பாங்க அப்போ தெரிஞ்சு அதே ஆள் வந்து போயிட்டு வந்துட்டீங்களா அப்படிம்பாங்க வாய மூடி போ மூஞ்ச மகரையும் பாரு அப்படிங்கிறவங்க அவன் ஆத்திரம் என்னென்னா அவங்க உள்ளத்தினுடைய தூய்மையானது அப்படி கண்கள் வெளியாக வர்றது இதுதான் வந்து கொல்லிக்கண்டு அப்படிங்கிறது சிலருடைய வாக்கும் சிலருடைய தரிசனமும் அது புனிதமானவை அல்லன்னு இதுக்கு தான் இந்த நம்ம நாட்டில் பெண்கள் என்ன பண்ணுறாங்க பக்கத்து வீட்டில் யாராவது வீட்டை விட்டு வெளியே போட்டாங்கன்னா திடாப்புடன் உள்ளே ஓடிடுவாங்க எதுக்கு வம்பு நல்லது நடந்தால் தான் பரவாயில்ல சப்போஸ் கெட்டது நடந்துருதுன்னு வச்சுக்க வந்ததுலேருந்து நம்ம தலையை உருட்டுவான் இந்த மூதையை மூஞ்சில் முடிச்சுட்டு போனேன்னா ஒரு காரியமும் விளங்கலை அப்படின்னு சொல்லி நமக்கு பிராண்ட் பண்ணிடுவாங்க ஆகவே அவர்கள் எதுக்கும் அவாய்ட் பண்ணுவாங்க அது உண்மைதான் நல்லவர்களுடைய நிழலுக்கு ஒரு எஃபெக்ட் உண்டு தீயவர்களுடைய நிழலுக்கு எஃபெக்ட் உண்டு அதனால் தான் அந்த காலத்தில் தீயவர்களுடைய நிழல் கூட நம்ம மேலே படாதபடி நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் என்று பெரியவர்கள் சொன்னார்கள் இப்போ இன்னொரு முறை நான் அர்த்தம் உங்களுக்கு ஒழுங்கும்படி சொல்லிவிட்டேன் நினைக்கிறேன் ஒரு முறை படித்து காட்டுறேன் மாகாத் கிளானிம் மிரணாலிம் மிருதுரீதி தய அப்ரவிஷ்டோ அகிலோகம் லோகாலோகசிய பார்ஸ்வம் பிரதபதின பரம் எஸ் தது ஆக்கியார்த்தமையவ ஊர்துவம் பிரம்மாண்ட கண்ட ஸ்புடன பய பரித்ய்தைர்கோ ஜியூ சீன் நீ ஸ்வே அவசிய அவகாஷ அவதிகி அவதூச வஸ் ஸ்தாசனோ ருட்சி யோகா இன்றைய உபயதாரர்களான திரு இ ரங்கநாதன் அவர்களுக்கும் திரு சேட்டியார் அவர்களுக்கும் இடமளித்த கோவிலாருக்கும் உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வர்ற சனிக்கிழமை பிள்ளையார் சதுர்த்தியாக இருக்கிறதுனால அன்றைக்கு முத்துமாரியம்மன் கோவிலில் லட்சுமி சகசரம் நடைபெறும் மற்றபடி எல்லா சொற்பொழிவுகளும் எப்பொழுதும் போல இங்கே நடக்கும் நாளைக்கு வந்து இங்கே சுந்தரகாண்டம் வெள்ளிக்கிழமை ராமாயண தனி சுலோகம் இங்கே நடக்கும் சனிக்கிழமை முத்துமாரியம்மன் கோவில் லக்ஷ்மி சதவசரம் ஞாயிற்றுக்கிழமை இங்கே நாலாயிரம் செவ்வாய் கிழமை ராமசிவசனமும் மீண்டும் அடுத்த புதன்கிழமை இங்கே சூரிய சிவசர்களாக சந்திப்போம் ஜெய் ஸ்ரீமன் நாராயணன்